வணக்கம் நட்டினியின் நித்தம் ஒருமுத்து இன்று வலைத்தளத்தில் இருந்து பதிவிறக்கப்பட்ட எம்ஆர் பற்றி தெரிந்து கொள்ளலாமே என்ற கட்டியில் இருந்து சில பகுதிகள் இமேஜிங் என்பதன் சுருக்கமே எம்ஆர் தமிழில் இதனை காந்த அதிர்வு அலை வரைவு என்று கூறலாம் இது சக்தி வாய்ந்த காந்தத்தின் உதவியுடன் ஒரு மனிதனின் உடல் உள்ளுறுப்புகளை படம் பிடித்துக் காட்டும் ஒரு தொழில்நுட்பம் இதை மருத்துவமனையில் நோயாளிகளை ஸ்கேன் செய்ய பயன்படுத்துகிறார்கள் எம்ஆர் உதவியுடன் மூளை தண்டுபடம் நரம்பு எலும்பு சம்பந்தமான நோய்களின் தன்மைகளை கண்டறிய முடியும் ஆனால் அடிக்கடி இந்த சோதனைகளை செய்யக்கூடாது உடலில் உள்ள சில காயங்களை வெறும் கண்களால் காண முடியாது அவ்வாறு கண்டுபிடிக்க முடியாத காயங்களை பெரிதுபிடித்து பார்க்க எம்ஆர் உதவுகிறது எம்ஆர்ஐ மூலம் மூளை கட்டி மூட்டு வழிகள் மற்றும் மாரடைப்பு போன்ற பெரும் வியாதிகளையும் கூட நம்மால் கண்டுபிடிக்க முடியும் எனவே சில கண்டுபிடிக்க முடியாத தீவிர நோய்களை கண்டுபிடிக்க எம்ஆர்எஸ் பெரும் உதவி புரிகிறது இது காந்த அதிர்வு அலை வரைவு அணுக்கரு காந்த ஒத்திசைவு பயன்படுத்தி கம்ப்யூட்டரில் படங்களை தோற்றுவிக்கிறது எம்ஆர் ஸ்கேன் என்பது எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் நியூக்ளியர் ஸ்கேன் போன்ற மற்ற உடல் உள்ளுறுப்புகளை படம் பிடித்துக் காட்டும் வகைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது எம்ஆர் முக்கிய அங்கம் ஒரு பெரிய காந்தமாகும் காந்தன்மை வாய்ந்த உலோக காந்தமாகவும் இருக்கலாம் அல்லது மின் சக்தியினால் செயற்கையாக காந்தத்தன்மை பெறும் உலகத்தால் மருத்துவத்தில் பயன்படும் மிகச்சிறியின் இயற்கை காந்த புலனை விட சுமார் பத்தாயிரம் மடங்கிலிருந்து ஒரு லட்சம் மடங்கு அதிகம் சக்தி காந்தம் இதில் பயன்படுத்தப்படுகின்றது இந்த பெரிய காந்தம் ஒரு உளுந்து வடை போன்று நடுவில் ஓட்டை உள்ள உருவம் கொண்ட வட்டமான இயந்திரத்தினுள் பொருந்தியிருக்கும் அதன் பெயர் கேன்ட்ரி இந்த வட்ட இயந்திரத்தினுள் ஒருவரை படுக்க வைத்து இயந்திரத்தை இயக்கினால் அவருடைய உடல் அந்த உட்படும் அப்படி சக்தி வாய்ந்த காந்த புலனிற்கு உட்பட்டிருக்கும் உடலுக்கு வெளியில் இருந்து வானொலி அதிர்வு அலைகள் மூலம் அதிர்வு ஏற்படுத்தப்படும் இந்த அதிர்விலிருந்து மெதுவாக நமது உடல் தளர்ச்சி அடையும் அதிர்வினால் நம் உடம்பிற்கு கிடைத்த கூடுதல் சக்தியானது இந்த தளர்ச்சி ஏற்படும் பொழுது நமது உடலில் இருந்து வானொலி அதிர்வு அலைகள் மூலம் வெளிப்படும் இவ்வாறு நமது உடலில் இருந்து வெளிப்படும் வானொலி அதிர்வு அலைகளை வைத்து உடலை படம் பிடிப்பதுதான் எம்ஆர் பலவித அதிர்வுகளில் இருக்கும் பாகங்களில் இருந்து வெளிவரும் வானொலி அதிர்வு அலைகள் வித்தியாசமாக இருப்பதை வைத்து இந்த படங்கள் கிடைக்கின்றன எம்ஆர் ஸ்கேன் முறையில் எக்ஸ்ரே சி டி ஸ்கேன் போன்ற ஸ்கேன் முறைகளில் உபயோகப்படுத்தப்படும் உடலுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடிய ஊடு கதிர்கள் கிடையாது எம் ஆர் ஸ்கேனில் இருக்கும் காந்த தன்மையால் நம் உடலுக்கு எந்த விதமான பிரச்சினையும் காந்தத்தில் இருந்து வெளியே எடுத்ததும் உடல் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் இன்றைய நிலையில் எம் ஸ்கேன் உச்சி முதல் பாதம் வரை எல்லா மனித உறுப்புகளையும் துல்லியமாக படம் பிடிக்கும் வல்லமையுடன் இருக்கிறது பல மருத்துவத்துறை நிபுணர்களால் எம் ஸ்கேன் இல்லாமல் சரியான சிகிச்சை கொடுக்க முடியாது என்கிற நிலைதான் உள்ளது ஆங்கிலத்தில் சாப்ட் டிசியூஸ் என்று சொல்லப்படும் உடலின் மென் உறுப்புகளையும் உதாரணமாக மூளை முதுகுத்தண்டு கண்கள் மற்றும் மூட்டுகளையும் எம்ஆர்ஐ தான் கர்ப்பிணி பெண்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்து குழந்தையின் வளர்ச்சியையும் உறுப்புகளையும் படம் பிடிப்பது நடைமுறையில் உள்ளது கருவில் இருக்கும் குழந்தைக்கு அதன் உறுப்புகளில் ஏதாவது கோளாறு இருப்பின் அதை அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அதைவிட துல்லியமாக படம் பிடித்துக் காட்டும் இது சாதாரண மக்களுக்கு உள்ள சந்தேகம் விட எம் ஆர் எஸ் விலை அதிகம் அதனாலேயே இந்த கேள்வி மக்கள் மத்தியில் உள்ளது இவ்விரண்டு வெவ்வேறு முறைகளை உபயோகித்து உடலை படம் பிடிக்கின்றன ஒவ்வொரு மூட்டுகளின் உள்ளே உள்ள மென் தசைகளை படம் பிடிக்க எம்ஆர்ஐ தான் சிறந்தது சில இடங்களில் இரண்டில் எதை வேண்டுமானாலும் உபயோகிக்கலாம் உதாரணம் மூளை எந்த ஸ்கேன் முறையை உபயோகிக்கலாம் என்பதை மருத்துவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இருட்டான சிறிய குகை படுக்க வைத்து எம் ஆர் எடுக்கும்போது சிலருக்கு தனிமை மறுச்சி ஏற்படுகிறது பொதுவாக இல்லாமல் விசாலமாக இருக்கும் சில இயந்திரங்களில் மூன்று பக்கங்கள் திறந்து இருக்கும் இவைகளுக்கு திறந்த வெளி எம் ஆர் ஏ நிரந்தர காந்த எம்ஆர்ஐ இயந்திரங்களின் காந்த சக்தி புள்ளி டெஸ்லாவில் இருக்கும் அதற்கும் குறைவாக இருக்கும் மின் சக்தியினால் காந்த தன்மை பெறும் செயற்கை காந்திரங்களின் காந்த சக்தி இருக்கும் மற்றும் மூன்று டெஸ்லா அளவில் இதில் நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இரண்டு விஷயங்கள் காந்த சக்தி அதிகம் உள்ள ஸ்கேன் இயந்திரத்தில் எடுக்கும் படங்கள் சிறப்பாகவும் துல்லியமாகவும் இருக்கும் காந்தக்தி அதிகளின் பரிசோதனையை சீக்கிரமாக முடித்துவிடலாம் மிகவும் சக்தி வாய்ந்த காந்தங்களை கொண்டு செய்வதால் செய்யும் அறைக்குள் காந்த சக்தி இருக்கக்கூடாது அவற்றை உள்ளே எடுத்துச் செல்லவும் கூடாது அதேபோல் மின்னணு சாதனங்களும் கை செல்பேசி டிஜிட்டல் டைரி கல்குலேட்டர் லேப்டாப் கம்ப்யூட்டர் எடுத்துச் செல்லக்கூடாது உலோகத்தால் ஆன ஆபரணங்கள் அணிந்திருக்கக்கூடாது உதாரணமாக மூளையை படம் பிடிக்க புள்ளி இரண்டு டஸ்லா இயந்திரத்தில் குறைந்தபட்சம் நிமிடம் ஆகும் ஒன்று புள்ளி ஐந்து எட்டு நிமிடம் ஆகும் படம் பிடித்து முடிக்க எவ்வளவு நேரம் ஆனாலும் அவ்வளவு நேரமும் அந்த நோயாளி ஒரு துளி கூட அசையாமல் எடுக்க செல்பவர் இருபது நிமிடங்கள் அசையாமல் படுத்திருப்பது மிகவும் கஷ்டம் பல தருணங்களில் பரிசோதனைக்கு வந்திருப்பவரால் அசையாமல் படுக்க முடியாது உதாரணத்திற்கு வலிப்பு பக்கவாதம் உள்ளவர்கள் தலையில் அடிபட்டுள்ளவர்கள் சிறு குழந்தைகள் அப்படிப்பட்ட நேரங்களில் நோயாளிக்கு மயக்க ஊசி போட்டு படுக்க வைத்து ஸ்கேன் எடுப்பதை தவிர வேறு வழியில்லை பொதுவாக ஒரு உடல் அங்கத்திற்கு எம்ஆர் ஸ்கேன் எடுக்க மூவாயிரத்திலிருந்து ஐயாயிரம் ரூபாய் வரை ஆகும் ஒருவருக்கு பரிசோதனை முடிக்க அதிக நேரம் ஆனால் ஒரு நாளுக்கு சிலரைத்தான் பரிசோதிக்க முடியும் அதனால் சீக்கிரம் படம் எடுக்கக்கூடிய அதாவது காந்தசக்தி அதிகம் உள்ள எம் ஆர் இதனை இயக்குபவர்கள் விரும்புவார்கள் இவற்றை இன்றைய நிலையில் உடலின் அனைத்து பாகங்களையும் துல்லியமாக படம் பிடிக்க சிறந்தது ஒன்று புள்ளி ஐந்து டெஸ்லா இயந்திரம் தான் இந்த இயந்திரங்கள் எதுவுமே நம் நாட்டில் உற்பத்தியாவது இல்லை அமெரிக்கா ஜெர்மனி ஜப்பான் சீனா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன புதிதாக வாங்கினால் இவற்றின் விலை அறுபது லட்சத்திலிருந்து எட்டு கோடி ரூபாய் வரை இருக்கும் உதாரணத்திற்கு சீனாவில் தயாரிக்கப்படும் புள்ளி டெஸ்லா இயந்திரத்திற்கு விலை அறுபது லட்சம் அமெரிக்காவில் தயாரிக்கப்படும் மூன்று டெஸ்லா இயந்திரத்தின் விலை எட்டு கோடி இதில் ஸ்கேன் செய்யப்படுபவர் காந்தத்தின் உள்ளே இருப்பதாலோ வானொலி அதிர்வலைகளை செலுத்துவதாலோ பக்கு விளைவுகள் எதுவும் உண்டாகாது இதயத்தில் பொருத்தப்படும் ஒரு மின்னணு இயந்திரம் எனவே அது பொருத்தியிருந்தால் எம்ஆர் எடுக்கக்கூடாது உடைந்த எலும்புகளை உலோக தகடுகள் கொண்டு இணைத்திருந்தால் அந்த உலோகத் தகடுகள் காந்த சக்திக்கு உட்படும் வகையாக பெரோ மேக்னடிக் அலாய் இருந்தால் ராயில் அடைப்படும் உலோகால் ஆனவைதான் அவற்றிற்கும் மேலே கூறிய நிபந்தனை பொருந்தும் சமீப காலத்தில் பொருத்தப்படும் எலும்பு முறிவு சாதனங்கள் ஆர்த்தோபிடிக்ஸ் ஸ்டெண்டர்களில் எல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன் காந்தத்தினால் பாதிக்கப்படாதவையாக உள்ளன நோயற்ற வாழ்வு குறைவற்று செல்வம் நன்றி வணக்கம்